من قبل ولم صدق العظيم மரியாதைக்குரிய பெரியவர்களே நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வழி வாழ்வு அல்ல மரணம் வாழ்வுக்கு சுதாரிப்பு வேண்டும் என்றால் மரணம் யாபகத்தில் இருக்க வேண்டும் மரணத்தை மரணத்தை மறந்த மனிதனுக்கு மரணத்தை மறந்த மனிதனை இந்த உலகமும் மறந்துவிடும் மறுமையும் மறந்துவிடும் மரணத்தை மறந்த மனிதனுக்கு கிடைக்காது அந்த உலகமும் கிடைக்காது மரணத்தை முன்வைத்து வாழுகிறவன் தான் வாழுகிறவன் மரணத்தை மறந்து வாழ்கிறவன் வாழுகிறவன் அல்ல அவன் மரணித்தவன் இது உலகத்துக்கு புரிய முடியாத தத்துவம் ஆனால் புரிய போகிற தத்துவம் யார் உலகத்திலேயே லயித்து இருக்கிறார்களோ அதிலேயே மனதை பறிகொடுத்து லயித்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது புரிய முடியாது கண்ணுக்கு தெரியாது என்பது மட்டுமல்ல அவர்களுடைய அறிவுக்கும் புலப்படாது ஏனென்றால் அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒருவன் இருக்கிறானே அவனுடைய கூற்றை யார் நம்புகிறானோ அவனுடைய கூற்றை யார் கொள்கையாக கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட மாமேதைகளுக்கு மட்டும்தான் புரியும் மூமின் என்று சொல்லப்படுகிற மனிதன் முதல் நாளிலேயே அவன் மாமேதை மூமின் என்று சொல்லப்படுகிற மனிதன் அவன் முதல் நாளிலேயே மாமேதை எப்படி போல ஒரு மனிதருக்கு ஒரே ஒரு குழந்தைதான் இருக்கிறது அதுவும் அவருடைய ஆறாவது வயதிலே அல்லது அறுபதாவது வயதிலே குழந்தை பிறக்கிறது அதுவரை அவருக்கு குழந்தை இல்லை அறுபதாவது வயதிலே குழந்தை பிறக்கிறது சல்லாடி கொண்டு நடந்திருக்கிற நடந்து கொண்டிருக்கிறார் நிற்க முடியாது நடக்க முடியாது ஓட முடியாது எழுந்திருக்க முடியாது அப்படிப்பட்ட மனிதனுக்கு வாழ்வெல்லாம் முயற்சி செய்து குழந்தை பெறாமல் கடைசி நேரத்திலே ஏதோ ஒரு வைத்தியத்தின் காரணமாக அல்லாஹ் ஒரு குழந்தை பிறந்து விட்டது அவர் கோடி சொத்துக்கு அதிபதி பத்து கோடி டாலர் வச்சு கோடி டாலருக்கு அதிபதி உலகத்தில் இருக்கிறான் குழந்தை பிறந்து மூணாவது நாள் மௌத்தாயிட்டார் மனைவி மௌத்தாயிருச்சு இவர் மௌத்தான மறுநாள் மனைவி மௌத்தாயிருச்சு சொத்து மனைவிறந்துட்டார் ஒரே பையன் தான் இருக்கிறார் சொத்து யாருக்கு கிடைக்கும் பத்து கோடி ரூபாய்க்கு அதிபதி அதில் யாரும் கை வைக்க முடியாது எனக்குழந்தைக்கு அகிலத்தை கிடைத்த அல்லா முழு அருவியும் ஒன்று திரட்டி குடாரின் மூலமாக மூலமாக நமக்கு ஒன்று திரட்டி கையிலே கொடுத்து விட்டான் எந்த சொல்லுகிறான் அதை மொத்தமாக கையிலே பெற்றுக் கொள்கிறான் இவன் மேதை மூமின் முதல் நாளிலேயே மேதை யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை அறிவு தான் ஏதோ சில நாள் என்று உலகத்தில் வாழ்ந்த வாழ முடியாது அவர்களுடைய வாழ்வின் நிலைப்பாடுகளை பார்ப்போமையானால் கத்தளித்துக் தவித்துக்கொண்டு பரிதமித்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வார்கள் வாழ்ந்ததாக இந்த உலகத்திலே யாரும் இதுவரை சொல்லியது கிடையாது அவர் யாராக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கட்டும் அறியாக இருப்பதை அறிஞராக இருப்பதற்கெல்லாம் அறுத்தும் அதிபதியாக இருப்பதற்கெல்லாம் அறுத்தும் செல்வந்தராக இருப்பதற்கெல்லாம் அறுத்தம் உலகத்திலே வாய்ப்போடு இருப்பதற்கெல்லாம் வருத்தம் அவருடைய வாழ்க்கையில எல்லா வகையான சுகமோகங்களையும் அவர் பெற்றிருக்க வேண்டும் எல்லாம் பெற்றிருக்கிறார் சுகமோகத்தை தவிர செல்வம் பெற்றிருக்கிறார் மன அமைதியை தவிர வாழ்க்கையில வாய்ப்பு வசதி பெற்றிருக்கிறார் நிம்மதியை தவிர வாழ்க்கையில வாய்ப்புகள் பெற்றிருக்கிறார் இன்பத்தை தவிர என்றால் அவர் எனவேதான் சொல்லுகிறோம் நண்பர்களை நமக்கு அல்லா தந்திருக்கிறார் ஒரு அரிய பொக்கிசத்தை தந்திருக்கிறார் இஸ்லாம் என்ற ஒரு பொக்கிஷத்தை இஸ்லாமின்படி வாழ்வதுதான் இந்த உலகத்திலே மனிதர் நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக ருசியாக ரசனையோடு வாழ்வதற்குரிய வழி இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் இஸ்லாமை விட்டுவிட்டு எந்த வழியிலே போனாலும் சரி எந்த வழியிலே போனாலும் சரி ரொம்ப பேர் நல்லா தானே போய்கிட்டு சில பேரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது தூக்கத்தில் நடக்கிறார் ஒரு பள்ளியாசல படுத்திருந்தார் தூக்கத்தில் எந்திரிச்சாரு நேரமாக நடக்கிறார்கள் என்று பறைசாட்டி கொண்டிருக்கிறார்களோ பிரகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தூக்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே மோதல் ஏற்படுமோ எங்கே ஏற்படுவதை ஏற்பட்டுக் கொண்டேதானே இருக்கிறது எங்கில்லை மோதல் எதில்லை மோதல் யாரிலே இல்லை மோதல் எந்த ஆட்சியிலே இல்லை மோதல் எந்த அரசியலிலே இல்லை மோதல் எந்த குடும்பத்திலே இல்லை மோதல் எந்த வியாபாரத்திலே இல்லை மோதல் எங்கில்லை எப்பொழுதும் அல்ல நாடுகள் எல்லாம் மோதல் தான் எந்த நாட்டிலே இல்லை இல்ல மோதல்கள் தீர்வதற்கு யாராவது வழி சொல்லட்டும் நான் சொல்லுகிறேன் நான் சொல்லவில்லை நம்முடைய அல்லாஹு சொல்லி இருக்கிறான் ஒரு வழிதான் இருக்கிறது ஒரே ஒரு வழி அல்லாஹுவை நம்புகிற வழி வர்களை போல மாணவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது வாழ்க்கை உடையவர்கள் வேறு யாரும் கிடையாது வருக வருக என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக செல்க என்றுதான் சொல்லுவான் ஏனென்றால் அப்படி சொல்லலை என்றால் எடுத்துட்டு வேண்டாம் அவர் எடுத்துட்டு தான் போக போறாரு ஆகியதால் சந்தோஷமா கொடுக்கணும் மூமின் மரணம் என்பது மூமினுக்கு ஒரு விபத்து அன்பளிப்பு சோதரர்களே மரணத்தை கண்டுகிறவன் மூமின் அல்ல மரணத்தைக் கண்டு பயப்பட்டால் அவன் மூவியாக இருக்கவே முடியாது சோதர்களே மூவினுடைய வாழ்க்கையில சொல்ல வந்தது என்னவென்றால் நிம்மதி நிரூபிக்கப்பட்டது இதற்கு மேலே ஒரு வினாடி கூட உலகத்தில் இருக்க முடியாது இந்த பூரா உலகம் சேர்ந்தாலும் சரி அவரை ஒரு வினாடி இந்த உலகத்தில் இருக்க வைக்க முடியாது அதே நேரத்தில் நிலைய மோசமாக இருக்குமா எந்த சொல்ல முடியுமா எந்த வருத்தம் என்ன மருத்துவர்கள் இறக்க செய்கிறோர்கள் நீங்களால் இருக்கவில்லை நீங்கள் இருக்கவில்லை அவரு பேசல ஏன் பேசலூ இல்லை என்ன எந்த வழியா போச்சு ஏன் போச்சு எந்த காரணமும் சொல்ல முடியாமல் சோதரர்களை அல்லாஹ் இந்த உலகத்தை வைத்திருக்கிறான் சொன்னால் எதற்காக இதை எல்லாம் வைத்திருக்கிறான் மூமின்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் உலகத்திலே யாராக இருந்தாலும் சரி மொத்தமாக அறிவை பெற்றுக் கொள்வார்கள் மூமின்கள் தான் குரானின் மூலமாகத்தான் ஹதீஷின் மூலமாகத்தான் ஐம்பது மூலமாகத்தான் மொத்தமாக அறிவை பெற்றுக் எப்படி பிறந்த குழந்தை மூணாவது நாளிலே அத்தனை கோடிக்கும் அதிபதியாக ஆகிவிடுகிறதோ மூமினாக ஆகிறபடிதன் அல்லாஹனுடைய அவ்வளவு அறிவுக்கும் அவன் சொந்தக்காரனாக ஆகிவிடுகிறார் அவன் சொல்லுகிற அத்தனையும் ஆக உச்சகட்டத்திலே சொல்லுகிறான் அதற்கு ஒரு பேச்சு இந்த உலகத்திலே கிடையாது குரானிலே அல்லாஹ் என்ன சொன்னானோ அதுதான் அத அவருக்கு அடி விழுகாமல் இருக்காது மறந்துவிடாதீர்கள் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் தெரியும் வாழும்போது மார்க்கப்படி மார்கப்படி நடப்பதும் இருப்பதும் உறங்குவதும் உண்ணுவதும் குடும்பம் நடத்துவதும் தொழில் செய்வதும் வியாபாரம் செய்வதும் வெளிப்படையில சிரமமாகத்தான் தோணும் சிரமம் இல்லாமல் இருக்காது வருது நடைமுறையில் எல்லாருக்கும் உள்ள சொன்னாதான் போயிட்டு வாங்கி அங்கிருந்து அம்மா அம்மாங்கு வரல அம்மா எங்கிருச்சு கழுவாம வந்துருச்சு இப்ப கொஞ்ச நேரம் ஊற்றி அப்புறம் தெரியுது இதே போல சோதரே கஷ்டமா தெரியுது குழந்தைங்க நேர்மையா செய்யணும் இல்லை சீக்கிரம் போயிடலாம் இது ரெண்டு நானா சொல்லல ஹதிசர் இருக்கு நேர்மையான வியாபாரி செய்யாமத்து நாளையே சித்திக்கின்ற உடனே சித்தி போன்றவர்கே இருப்பார் நீங்கள் வியாபாரி வியாபாரிதான் பெரும்பாவிடும் பணம் என்றாலே பாவத்துடைய மறுபெயர் பணம் என்பதே பாவத்துடைய இன்றைக்கு உலகத்துடைய இளைச்சொலைகளே பணம் என்பதே பாவத்துடைய மறுபெயர் அதுவும் இருப்ப நேர்மையா இருந்தார் இப்ப வியாபாரத்தில் நேர்மையா இருக்கிறது இந்த காலத்துல அதை விட அதாவது உயிர் விடுறதுலش வியாபாரத்தில் நேர்மையாக்கிறது கஷ்டம் காரணம் என்ன சூரை எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது சூரை மாட்டாத வரை அது எந்த காரணத்துக்கொண்டு நமக்கு சாதகமாக அமியாது இனைய வியாபாரம் செய்வதும் கஷ்டம்தான் சரி குடும்பம் நடத்துவதே சவா இருக்குது மார்க்கப்படி குடும்பம் நடத்துறோம் மார்க்கப்படி குடும்பம் நடத்துறோம் போய் சாபடை உட்கார்ந்தாலே முதல் மார்க்கப்படி குடும்பம் நடத்துறதுக்கு அர்த்தம் என்ன மார்க்கப்படி குடும்பம் நடத்துறதுக்கு சாப மத்தியானை ஜுமா தொழுகை சாபடை உட்கார்ந்தாலே அத்தனை ஹலால் ஆக்கணும் எந்த ஹராம் அதிலே செஞ்சிருக்க கூடாது ஒரு சுமான ரூசினார்கள் எங்க ஒப்புக் கொள்ளப்படும் அவர்களுக்கு எந்த மார்க்கமும் ஏற்றுக் கொள்ளப்படவே முடியாது வீட்டுல ஹராமக்குரிய வரிகள் இல்லாம இருக்கணும் வீட்டுல ஹராமான எந்த பொருளும் இல்லாமல் இருக்கணும் ஹரமான காரியங்களையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொருள்கள் ஒரு போட்டோ வச்சிருந்தா கூட மார்க்கத்துக்கு முரண முரண்தான் இனி நினைவு நினைக்கிறேன் சமாளிக்க உண்மையான உடல் எந்த முகம் எந்த இருக்க வேண்டும் மார்க்கையுடைய சம்மந்தம் இல்லை என்னோடது நல்ல படுத்தானானான கண்ணியமான படுத்திருக்கறான் அதான் நான் எப்படி பாப்பேன் இல்ல சிரிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு சிரிச்சா ரசூலுல்லாஹி ஸல்லா சொன்னாங்க சிரிப்பதே ஆண்டவனை மறக்காத வரையில இருக்கு அதான் உசூல் சிரிக்கிறது பல்ல காட்டணுமா வேண்டாமா இத பத்தியே கேள்வி இல்லை சிரிக்கிறது பல்ல காட்டணுமா வேண்டாமா எத்தனை பல்ல காட்டணும் முன்னால இருக்க நாலு மட்டும்மா அடுத்து அடுத்து இருக்க ரெண்டு ரெண்டு சேர்த்து நாலு எட்டா ரசூலுல்லாஹி ஸல்லா ஒரு தடவை சிரிச்சாங்க அத்தா பதத்து நவாஜிதுஹு நவாஜிதுனுக்கு பின்னாடி ல ல லவாஹிகக பின்னால இருக்கது நவாஜித் நவாஜிதுக்கு பின்னாலக்கு தவாஹி பல்லுலே பல டிசைன்ஸ் இருக்கு ஒரே டிசைன் பல்லு இல்லை நமக்கு நம்ம அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை சாப்பிட்டா சரி ஜீரணமானா சரி பல்லு எப்படி இருக்கு நமக்கு என்ன கவலை பல் முதல்ல எப்படி இருக்கு பல்லு இப்படி இல்ல பல்லு இப்படி இருக்கு வாய் மூடி பாருங்க எப்படி இருக்கு பல்லு இப்படிதான் இருக்கு ஒண்ணு ரெண்டாவது பல்லு எல்லாம் ஒரே முன்னாள் இருக்கு நாலு பல்லு அது வேற சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் அடுத்த வழக்கம் தான் கொஞ்சம் சிரிக்கலாம் அதுக்குதான் அல்லாதே கொடுத்தது சிரிக்கலாண்டா எடுத்துடலாம் தேவையில்லை இருமல்றதுக்கு முதல இருக்கிற பல்லுக்கு அல்பெரே தவாஹில் நீ எதையும் வேடையதே விடாதீங்க கட்டாயா அர்த்தம் கேட்றீங்க இதுக்கு போற என்ன என்ன பல்லன்னு காமி காமிக்க சொல்லு உள்ள வரிசையா இருக்கு டிசைனர் கடைசியில இருக்க தவாஹில் தவாஹின்ட திருப்பி கொள்ளின்னு அர்த்தம் தஹின்ட திருப்பி கொள்ளின்னு அர்த்தம் திருப்பி கொள்ள மாதிரி ஒரு பல்லு இருக்கங்க நாலு கூர் இருக்கு அந்த நாலு கூட ஒவ்வொன்றும் கூர்மையா இருக்கு அது வச்சு அரைச்சாத்தான் போட்டு அரைச்ச மாதிரி உள்ள ஐஸ்கிரீம் மாதிரி போகும் இல்லை ஆனால் எப்படியும் அது எங்க கொண்டு போய் சேர்க்கும் அல்லாவே மறக்க வைக்கும் சப்தமிட்டு சிரிக்க கூடாது அதே போல பல்லு தெரியாததா இருந்தால் ஏதோ சில சமயங்களில் தங்களுடைய கடவாய்ப்பு ஆரம்ப பார்க்க ஆரம்ப கடவாய்ப்பல் தான் ஆரம்ப கடவாய்ப்பல் தெரிகிற அளவு ஏதோ சில సందర్భங்களில் சிரித்தார்கள் बाकी సందర్భங்கள்ல சிரிச்சது முன்னால இருக்க பல்ல தெரியனம் அவ்வளவுதான் சிரிப்பு இல்லையனால் சிரிக்காம இருந்தால் முகம் மலச்சியாக இருக்கும் முகம் மலச்சில ஒன்னிருக்கு பார்த்தாலே முகம் பூ மலந்த மாதிரி மலர்ந்திருக்கும் வாடி போய் இல்லாம மலர்ந்த பூ ஒன்னிருக்கு வாடிபோன பூ ஒன்னிருக்கு முக எப்பவுமே மலர்ந்த பூ மாதிரி இருக்குறோம் என்னவா இருக்க கூடாது மல்லி போய் வாடிப் போனா எப்படி இருக்கும் ரோஜா பூவே வாடிப் போனா எப்படி இருக்கும் அதே போல பொருளா இருந்தாலும் சரி அதனுடைய நேரம் கடந்து விட்டால் அது பாடி போய் விடுகிறது முகம் அப்படி இருக்க கூடாது முகம் மலர்ச்சியாக இருக்கணும் அப்படி மலர்ச்சியாக இருக்கிறது அதனை யாரையாவது போது சொல்றது அவரை பார்த்து முகமலர்ச்சியாக அவரை சந்திக்கிறது நீ தர்மம் ஒரு சகோதரி பார்த்துக்கு தும்மல் விட்டா தும் அதுக்கு முதல்ல விடும் போது பாட்டுக்கு யாரா பக்கத்தில் ஒரு பெரிய துண்டு கொண்டு வந்து பூரா தொடச்சு கழுவி முதல்ல தும்மல் வருதுனால உள்ள குறைகிறோம் வருது முதல்ல எந்திரிச்சு போக பாருங்க அங்க இருக்கு முதல்ல எந்திரிச்சு போக பாருங்க அந்த தும் வராமல் இருக்கிறதுக்குத்தான் தொழுக வர்றதுக்கு முன்னால ஒது செய்யணும் ஒது செய்யறதுக்கு முன்னால மூக்குக்குள்ள தண்ணி விட்டு இறதுகை சுண்டு வரல உள்ள விட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வர்றதுக்கு முடிஞ்ச அரைக்கும் தும்மல் வராம இருக்கிறதுக்கு தான் அடிப்படையில எந்த கை வரவு விடணும் இடது கை வர விடணும் சுண்டு வீரர் விடணும் ஏன் சுண்டுவர்கள் விடணும் இதுதான் காரணம் பெருவர்கள் பெருசா இருக்கும் உள்ள நுழையாதான் அதான் காரணம் இல்ல முடியாத வேண்டாம் கை பெறுவார வேண்டாம் கால் பெருவர்கள் விட்டுக்கலாம் இந்த வேண்டாம் சொல்ல முடியும் மீது செய்ய முடியுமா அதே போல சுகத்து குரான் அடிப்படையில் இருந்து எடுத்திருக்கிறார்கள் இந்த காலத்துல சில பேர் கேள்வி பண்றாங்க இதே போல ஒவ்வொரு காரியத்துக்கும் மார்க்கும் வழிகாட்டி இருக்கிறது பெரியவர்களே நண்பர்களே அந்த முறைப்படி நடந்தால் இந்த உலகத்திலே நாமும் சுகமாக இருக்கலாம் மற்றவர்களையும் சுகமாக வைக்கலாம் வீடும் சுகமாக இருக்கும் நாடும் சுகமாக இருக்கும் ஊரும் சுகமாக இருக்கும் உலகம் சுகமாக இருக்கும் சுகமா இருக்கிற ஒரே ஒரு வரி இன்னும் சொல்ல போனால் சுகத்தினுடைய மறுபயர் தான் சொல்லலாம் பெயர் தான் அதே போல சுகத்தின் அடிமட்ட தொண்டருக்கும் சொல்லுகிறோம் அமெரிக்காவுடைய வாழ்க்கையுடைய எந்த கோணத்தை எடுத்தாலும் சரி வாழ்க்கையுடைய செல்பு போடுவதில் இருந்து செல்ப்பு போடுவதில் இருந்து எவ்வளவு கோணால் கோடி கொட்டி பிசினஸ் செய்தாலும் சரி இஸ்லாத்தினுடைய வழியை விட்டு அவர் சுகமாக இருக்க முடியாது வியாபாரத்தை பற்றி சொல்லும்பொழுது நேர்மையான வியாபாரி சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் நவிவார்களுடனே அம்பியாக்களுடைய இருப்பார்கள் என்று அதே நேரத்தில் வியாபாரி பெரும்பாவியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சொல்லியிருக்கிறார் இப்ப வியாபார நேர்மையா செய்யறது எப்படி வியாபாரத்து நேர்மையை எல்லாருக்கும் தெரியும் ஏமாற்றக்கூடாது மோசடி செய்யக்கூடாது வெயில் அடிக்கிறது என்ன பரந்தைதானங்களாவும் இல்லை மைதானத்தை உட்கார்ந்து இருக்கார் மத்திய பன்னெண்டு மணி வெயில் அடிக்கும் அதே போல இன்றைய சூழ்நிலையை இந்த வியாபாரத்தை உட்கார்ந்து கொண்டு எனக்கு அலாரா செய்ய முடியலையே நான் நேர்மையாக செய்ய நினைக்கிறேன் நினைக்கிறதை கொண்டு ஆக சோதரகரே சூழலை உருவாக்கி காட்ட வேண்டும் எனவேதான் என்பது வேற ஒரு இஸ்லாமின்படி நடந்ததற்குரிய முதல் படி மறுமையினுடைய நம்பிக்கை தான் மறுமையினுடைய நம்பிக்கையினுடைய முதல்படி மரணத்துடைய நம்பிக்கைதான் மரணத்தினுடைய நம்பிக்கையினுடைய முதல் படி அதன் மீது இருக்கிற ஆசைதான் மரணத்தின் மீது ஆசைப்பட வேண்டும் அதே நேரத்தில் ஒரு பக்கம் இருந்தால் அவனா இருக்கும் நினைக்கிறான் மனதுக்குள்ளே இருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது மௌத்தாயிட்டா மொத்த முடிந்து போச்சு எல்லா மையத்தையும் மையத்தானத்தான் பாக்கிறமே தவிர மௌத்தானம் பார்க்கிறமே தவிர ஜனாதாரம் பார்க்கிறமே தவிர அவர் எழுப்பி உட்கார வைக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் அவர் கேள்வி கேட்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கல அவரை அவர் நெருக்கமானதோ இன்னைக்கு வந்து காண்பிக்கிறதும் இல்லை பார்க்கறதும் இல்லை ஆகையினால் மனிதனுடைய மனதிலே ஓடுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் ஐரா மாமித்துல ஐயா நான் மரணமான பிறகு அப்படி எழுப்பப்படுவேனா அப்படி ஹயாத் வருமா நான் இருக்க போறேனா அது பார்த்துக்குவோம் உள்ள ஒரு மூலையில ஒரு குரல் சொல்லிக் கொண்டே இருக்கிறது செய்கிறான் எனவே மனிதன் நினைத்து பார்க்கட்டும் பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்று அதை நினைத்து என்ன வழி அவனா மனிதன் நினைத்து பார்க்க கூடாதா அண்ணாத்தனாகும் வலுமைக்கு செய்ய ஒன்றியாக படைத்திருக்கிறேன் சிந்திக்க கூடாதா சிந்திப்பதற்கு நமக்கு அவகாசம் இல்லை சோதர்களோ இந்த உருவாகி வெளியே வந்த அந்த உருவத்துக்கு உலகத்தில் இருக்க சேர்ந்து இந்த எங்க இங்க புரிந்து அல புரிந்துட்டே இருக்கிறாங்க கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க தெரியாமலே இருந்துச்சு அர்த்தம் இல்லையா அறிவு கூறிக்கொண்டே போகுது என்றால் இளையா இதே போல உலகத்துடைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் முற்காலத்திலே மனிதன் அறியாமையில் இருந்தான் இருந்தான் என்பதை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறான் இவையெல்லாம் நல்லா படைத்தது தாயினுடைய வைத்துக்குள்ளே வைத்து எந்தவித சப்தமும் இல்லாமல் ஏதாவது சத்தம் கேட்டதா ஏதாவது ஒரு பொருள் உண்டாகும் போது சத்தம் கேட்டதா ஒண்ணுமே இல்லை சில சமயத்துல மனைவி சொல்லி இருக்கலாம் உங்க பையன் உதைக்கிறான் உங்க பையன் வைத்துக்குள்ள உதைக்கிறானோ அது ஒரு சுகம் ஆனால் ஒரு வேதனை ஆனாலும் கூட பையன்கிற பிரியத்துல அது சொல்லும் உங்க பையன் சொல்றது ஏன்னா அந்த வாய் முகூர்த்தத்திலேயாவது பையனா பறக்கட்டும் அப்ப இவரு தட்டி பார்த்து அவ்வளவுதான் இவருக்கு செய்ய முடியுமே தவிர செய்ய வேற ஒன்றும் செய்ய முடியாது உண்மையில உதைக்கிறா இல்ல நான் வந்து உதைக்க போறேன் சொல்றா தெரியல ஆனாலும் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுகிறதை என்ன நடக்கிறது பின்னாலே வரக்கூடிய மரணத்தை பார்த்து இந்த இரண்டையும் பார்த்து மனிதன் புரிந்து நான் தான் அவனை படைத்தேன் நான் தான் அவரை மரணிக்க செய்கிறேன் எனவே இடையில இருக்கிற வாழ்க்கை உயிரே இல்லாத முட்டையிலிருந்து உயிருள்ள குஞ்சையும் உயிருள்ள குஞ்சிலிருந்து முட்டையும்த்தாரே அதே போலே இருக்கிறான் இருப்போம் காலையில் இருந்து மாலை வரை புலம்புகிறவர்களாக வரை யாராலும் அடைய முடியாது என்பதை உறுதியோடு நாம் மனதிலே பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையை அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அல்ல மார்க்கத்துக்கு மாற்றமானது சுகமாக தெரிந்தாலும் அதை எல்லாம் விட்டுவிட்டு அல்லா சொன்னபடி நடந்தால் ஆரம்பத்திலே கொஞ்சம் உருவாக்கி கொண்டால் நம்மை போல சுகமாக இருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கவும் மாட்டார்கள் என்று கேரண்டி கொடுக்கலாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திர வேண்டும் என்று செய்து கொண்டு முடிக்கிறார் பாருதாவனாந்திரா எம்